அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு நமக்கெல்லாம் நீரை கொடுக்கிற மேகங்களிடத்தில் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் என்ன கைமாறு செய்ய முடியும் நம்முடைய கைமாறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை அம் மேகங்கள் அந்த மேகங்கள் போலவே சில பேர் உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒப்புரவு அதாவது பரோபகாரம் அதுவும் கைமாறு எந்த எதிர்பார்ப்பையும் பதவியையோ பணத்தையோ புகழையோ எதிர்பார்த்து செய்யப்படுபவைகள் அல்ல சமூகத்திற்கு தேவையை மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்கிறார்கள் அதாவது மழை பொழிஞ்சு உயிர்களை வாழச் செய்யக்கூடிய மாறி மாறினா மேகம் இந்த இடத்துல எடுத்துக்கணும் உலகத்தார் என்ன பிரதி உபகாரம் செய்து விட முடியும் மழைன்னு சொல்லிக்கலாம் மழையை கொடுக்கக்கூடிய மேகம்னு சொல்லிக்கலாம் அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறு வேண்டாமல் கடமையாக செய்யக்கூடிய நல்லவர்களுடைய அறச் செயல்களுக்கு உலகத்தார் திருப்பி உதவி செய்யவும் முடியாது ஆகவே அதை நினைத்து பார்த்து நாமும் உதவி செய்ய வேண்டும் என்பது கருத்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னார் வான் மழை துளி இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது பசும்புல் தலை முதல்ல அந்த மழை கொடுக்கக்கூடிய மாரிக்கு உயிர்கள் பிரதி உபகாரம் செய்ய முடியாது அந்த மாரியினுடைய இயல்பு மழை பொழிதல் மாறினா மேகத்துக்கு தாங்க மாரியினுடைய இயல்பு மழை பொழிதல் உயிர்கள் உதவி செய்யும் என்பதை எதிர்பார்ப்பது கிடையாது அது தான் நல்லவர்கள் தங்களுடைய அருள் உள்ளத்தினால இது நம்முடைய கடமை கர்த்தவியம் அவர் டியூட்டி என்று பொறுப்புடன் சமூகத்துக்கு இயல்பாகவே நல்ல காரியத்தை செய்கிறார்கள் நல்லவர்கள் பிறர் தங்களுக்கு திருப்பி என்ன நன்மை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது துன்பம் கொடுத்தாலும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்பவர்கள் அவர்கள் கைமாறு அப்படிங்கிற சொல் இருக்கிறத செய்த உதவி திருப்பி தன் கைக்கு மாறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது பொருளை கொடுக்கக்கூடியது கைமாத்தா கொடுங்கிறோம் இல்லையா கொஞ்சம் பணம் கைமாத்தா கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் திரும்பவும் உங்கள் கையிலேருந்து என் கைக்கு மாறட்டும் என் கையிலேருந்து உங்களுக்கு மாறிவிடும் திரும்பவும்னு அர்த்தம் அது திரும்பவும் கைக்கு வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கைமாறுன்னு சொல்கிறோம் ஆனால் என் கைமாறு வேண்டாங்கிற அந்த கைக்கு திரும்பி வரும்னு எதிர்பார்க்காம கடமைப்பாடாக உணர்ந்து செய்யக்கூடிய அறச் செயலுக்குத்தான் ஒப்புறவறிதல் அப்படின்னு பேர் மழை இல்லாமல் மானிலம் வாழ முடியாதது போல நல்லோர்களுடைய நல்ல அறச் இன்றியும் இந்த உலகம் வாழ முடியாது என்று கூறியதாக நாம் மேலும் நன்றாக ஆழமாக பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பல உரையை பார்ப்போம் மாறிமாட்டு மழையை வழங்குகின்ற மேகங்களுக்கு உலகு மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் மற்ற உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களையும் சேர்த்து கொள்ளலாம் பொதுவாக உடல்களிலே வாழ்கின்ற உயிர்கள் ஏன்னா உடல்கள் வந்து ஜடந்தானே உள்ளுக்குள்ள அறிவுள்ள ஒரு தத்துவம் இருக்கிறதுனால தானே உயிர்கள் என்று சொல்றோம் என்ன எதிர் ஆற்றும் செய்கின்றன ஒன்றும் செய்வதில்லைங்கிறது கருத்து எனவே ஆகவே கடப்பாடு பிறருக்கு செய்யும் உதவியானது கைமாறு எதிர் நாடுவதாக வேண்டா இருக்கலாகாது மழையை வழங்கக்கூடிய மேகங்களுக்கு இதான் பொழிப்புற மழையை வழங்கக்கூடிய மேகங்களுக்கு உயிர்கள் என்ன எதிர் செய்கின்றன ஒன்றும் செய்வதில்லை தேவையும் இல்லை எனவே பிறருக்கு செய்யும் உதவியானது எதிர் உதவியை நாடுவதாக இருக்கக்கூடாது என்ன நம்ம எதிர் உதவியை நாடக்கூடிய இயல்பு இருக்கு எல்லாருக்கும் நான் எனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் கடவுள் கூட என்ன வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க இவ்வளோலாம் செஞ்சேனே கடவுளை எனக்கே கஷ்டம் கொடுக்குறாருன்னு கடவுள் கஷ்டம் கொடுத்தாலும் செய்யணும் கடவுளை நிந்திக்கக்கூடாது வாழ்க்கையினுடைய உண்மையை புரிந்து தான் கடவுளை நிந்திப்பார்கள் கடவுளை ஏதோ கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை சுகம் கொடுக்கறதும் அவர் தான் நம்ம பண்ணுற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த பலனை கொடுக்குறவர் ரகுவம்சத்தில் காளிதாசர் உபதேசித்திருக்கிறார் சான்றோர்கள் மேகத்துக்கு ஒப்பானவர்கள் தங்களுக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு இலவசமாக வழங்கி விடுவார்கள் இது ரகுவம்சத்தில் நாலாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீதி சதகத்தில் பர்திருகரிங்கிற மகான் சொல்லுகிறார் சூரியன் தாமரையை மலரச் செய்கிறான் சந்திரன் அல்லியை மலரச் செய்கிறான் மழை மேகம் உலகம் முழுவதும் மழை பொழிகிறது நல்ல மனிதன் எப்பொழுதும் இவை போல பிறர் கேட்காத தானாகவே இயற்கையிலேயே திறந்த மனதோடு பிறருக்கு நன்மை செய்கிறான் என்று உபதேசித்திருக்கிறார் இந்த குரலுக்கு இந்தளவிலே பொருளை சிந்திப்போம் நிறைவு செய்வோம் கை மாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு மாறிமாட்டு உலகு என் ஆற்றும் கொல்லோ கடப்பாடு கைமாறு வேண்டா